வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் என்னுடைய பெயர் சீனிவாசன் தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை மகளிர் திட்டத்தில் உதவித்திட்ட அலுவலராக பணி செய்து வருகிறேன் எனக்கு சைவத்தின் மேல் மிகுந்த ஈடுபாடு உண்டு அதன் அடிப்படையில் திருவாவரதுறை ஆதீனம் வழங்கிய பல்வேறு சித்தாந்த வகுப்புகளுக்கு சென்றும் பல்வேறு நிகழ்வுகளில் சொற்பொழிவுகளில் பட்டிமன்றங்களில் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட்டும் அரிய பல கருத்துக்களை திருவாரூரிலே பெற்றிருக்கின்றேன் அதன் அடிப்படையில் சேக்கிளார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் என்ற ஒரு நூலிலிருந்து உங்களோடு நற்றினை வானொலி வழியாக கருத்துக்களை நாயன்மார்கள் வாழ்ந்த வரலாற்றின் அடிப்படையிலே சொல்லிருக்கின்றேன் இவற்றை நீங்கள் கேட்டு உய்யுமாறு அன்போடு வென்றுகின்றேன் நன்றி வணக்கம்